விகளின் அழிவை விரும்பாத தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக கிறிஸ்தவர்களை ஒடுக்கி அழிக்கிற மதவாத மனிதர்களை பற்றி தேவன் இன்னும் ஏன் பொறுமையாயிருக்கிறார் நாம் மெய் கிறிஸ்தவர்களானால் நம் சிந்தை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவ சபையின் முக்கியமான நோக்கம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்கலாமா கர்த்தருடைய ஆராதனையில் நாம் இருக்க வேண்டிய விதம் என்ன கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தாவிட்டால் வரும் நஷ்டங்கள் என்ன ரிச்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்க வளையல்கள் போல கை கடிகாரம் அணிவது சரிதானா என்பவைகளை குறித்து பரிசுத்த வேதத்திலிருந்தும் தன்னுடைய உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தைகளை காண்பிக்க வருகிறார் புதிய இருஸ்லிம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் நீங்களும் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் மாறி தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவீர்களாக ஆமேன் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமாவதாக நாம் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல்வளாய் பரிசுத்த நாளை காணவும் இந்த நாளில் ஆண்டவராக தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கவும் தேவன் எல்லோருக்கும் அவருடைய கிருமைக்காக நாம் ஆண்டவரை போற்றுவோம் காலையிலே நான் கண்ட வெளிப்படத்தில் என்ன என்றால் அதாவது ஒரு கோழி அட வைத்திருக்கிறது அது முழுவதும் வெள்ளை குஞ்சுகளாக பொருள் பொருள் பொருள் அவ்வளவு குஞ்சுகளாக பொறித்து வெளியே அந்த இடத்தை விட்டு வெளியே அவ்வளவு பறந்து வருகிறத நான் பார்க்கிறேன் மகிமை உண்டாவதாக தேவன் தேசத்தில் பெரிதான ரட்சிப்பை கட்டளையிடப்போகின்றான் தேசத்திற்கு மீட்பு உண்டாக போகின்றது மக்கள் கூட்டம் கூட்டமாக கிறிஸ்துவை வரும் காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதற்காக நான் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்று நம்முடைய அதனால் நமக்கு கிடைக்க நன்மைகளையும் அறிய வேண்டிய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும் கருமையோ தேவன் நமக்கு தந்துதாக விழைப்பே ரெண்டாம் அதிகாரம் முதல் ஏழு வரைக்கும் இருக்க கடவுள் அவர் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சாயலானார் அவர் மனுசு ரூபமாய் காணப்பட்டு மரண பர்ந்தம் சிறுமையின் மரண பரியந்தமும் தம்மை தாமையை தாழ்த்தி மைமை உண்டாவதாக கிறிஸ்துவனுடைய சுந்தை என்ன என்கிற அறிந்து கொள்ளும் முடியாத தேவனுடைய மனக்கண்களை திறந்து கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க வேண்டும் என்பது மனிதன் பெரும்பாலும் இருந்தாலும் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் என்ன என்றால் தேசத்தில் கொடுமை நடக்கிறது அல்லது எனக்கு இவ்வளவு தீமை செய்கின்றார்களே தேவன் ஏன் அவர்களை இன்னும் விட்டு ஏன் அவர்களுக்கு சிச்சையை கொடுக்கவில்லை ஏன் தேவன் அவர்களை இன்னும் அழிக்கவில்லை என்கிறது மனித எதிர்பார்ப்பு இவ்வளவுதான் வளர்ந்திருந்த விருந்து விரும்பவில்லை மனிதனுடைய குறைந்தது பிறகு என்ன என்ற அறிவு மனிதனுக்கு இல்லைபடினால்தான் மனிதன் துணிந்து நடக்கிறார் ஒரு தடவைதான் மனிதன் பிறக்கிறான் ஒரு தடவை மறுக்கிறான் அதோடு அதற்கு பிறகுதான் வாழ்க்கை ஆரம்பமாக கத்தனாகிய தேவன் மணமுக்கு மேல் தயவு கூர்ந்து அன்பு வைத்து மனிதன் எரி நரகத்திற்கு நிச்சய கோபாக்கிராகிய அந்த அழிவுக்கு உயரக்கூடாது என்பதற்காக அவருக்கு சந்தர்ப்பங்களையும் வேலைகளையும் அவர் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அவன் அறிவு இல்லாத மனிதன் குறைந்து அறிவு வரத்து பிறகு என்ன என்ன சம்பவிக்க போகிறார் இருக்கிறார் நிறைவு எழுதும் போது இரண்டாம் அதிகாரம் நான்காவது வாக்கம் என்ன என்று அப்போ சொல்லுகிறார் பாருங்க ாலும்ளை கொடுத்துன்தா அவ நம்மை பற்றி வறுமை பற்றி அறிவிப்போ அதில் திருந்து விட மாட்டானா என்று பார்த்து ஆண்டவர் பொறுமையுடையாக இருக்கிறார் எல்லா மனிதர்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்கிறார் என்று கர்த்தன் ஒரு நிமிடத்திலே பாவிகளை அழைத்துவிட முடியும் பெரிய காரியம் இல்ல அவருக்கு அவர் செய்துவிட முடியும் அதெல்லாம் விருப்பம் அவர் எதற்காக ஒன்று முதலாம் அதிகாரம் வாக்கியா ஒன்புத்தி முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது யாவிகளை ரச்சிக்க கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமான அழிப்பதற்காக வரவில்லை பாவிகளை வந்தார் என்று சொல்லுகிறது நம்முடைய தீவசம் அவன் அழிந்து அவனுக்கு தீமை வந்துவிடக்கூடாது அவனை காப்பாற்றும் அவன் அழிந்து போனால் ஒரு பிரயோஜனம் இல்லையே அவன் ரட்சிக்கப்பட்டாலும் நாமக்கல் எவ்வளவு பெரிய மகிமை எவ்வளவு பெரிய புகழ்ச்சி அறிவுடையத்தான் இந்த சிந்தை கூடுதலாக வர முடியும் என்பதை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்த தெய்வீக அறிவு யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் தீமை செய்கிற பாவிகள் அழிந்து போகட்டும் என்று எ மாட்டார அவர்கள் மனம் திரும்பட்டும் கத்தன்னைத்தான் விரும்புகிறார் எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் சத்தியத்தை அறிகிற அறிவு அவர்களுக்கு வர வேண்டும் மருமையில் ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது ஒரு பெரிய சமாதானமான ஒரு ஜீவிய மனுஷனுக்கு இருக்கிறது என்கிறத மனிதன் உணர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணங்களும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அதே சவுல் என்று சொல்லப்படுகிற மனிதன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான் கொலைவர் கொலை செய்வதற்கு உதவியாக இருந்தார் அதிகாரம் பெற்று ஒடுக்க அவளை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக கூடுதல் அதிகாரம் பெறுவதற்கு போன இடத்தில் ஒளி அனுப்பினார் கூட எரித்திருக்கலாமே அந்த விருப்பம் அது இல்ல கிறிஸ்துவின் சிந்தை மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அறியக்கூடிய அறிவை சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை மனம் திரும்புதலை அவன் பெற்று ஒரு நல்லவனாக ஜீவிக்க வேண்டும் அவன் நித்திய ராட்சியத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக கத்தர் மனிதனுக்கு சமயங்களை கொடுக்கிறார் இந்த சவுல் அதாவது எத்தனையோ வேற கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார் பிரசுத்தேவானை கொலை இந்த சவுல் காரணமாயிருந்தார் தேவனுடைய சிந்தை கிறிஸ்தூனு சிந்தை என்ன என்றால் எந்த பாவியின் கெட்டுப்போக சுத்தம் இல்லை அலையா பாபியினுடைய சாவை விரும்பாமல் அவன் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் ரே விரும்புகிறேன் இன்று நம்முடைய வேலைக்குறவாக பில்லி சூரிய நடக்கிறதையும் கூட நாம் அறிகின்றோம் ஆனாலும் அவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள் அந்தவராக எஸ் கிறிஸ்து அவர் கடைசி சில பிளாவினிடத்தில் சொன்ன வார்த்தை பிளாவே வர்களுக்கு செய்கிறது அதற்கு காரணமாக என்ன இவர்கள் மகிமின் கத்தரை முடிவு என்ன என்று தெரியாது சிந்தையே உங்களிலும் நம்ம எல்லாரும் அந்த சிந்தனை இருக்க வேண்டும் இல்லையா மனிதன் ரசிக்கப்பட வேண்டும் மனிதன் தேவனை அறியக்கூடிய அறிவை மெய் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் சத்தியம் மக்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் அறிந்து கொண்டு அந்த மைமேன் கத்திற்கு பிரியமாக வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று அந்த சிந்தை தான் அமையிலும் இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிற முடியாத அதிகாரம் ஒன்று டு ஆறு வரைக்குள் வசன நிலை இப்ப நம்ம வாசிக்கலாம் சிறத்தை காண்கின்றோம் அவர்களை கட்டி ஜபாலங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் அவன் பிராணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடுதிகளை வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி வானத்திலிருந்து என்ன வந்தது ஒளி வந்தது ஏனோ ஒரு அக்கினி அவர் அனுப்பி இருக்க இத்தனை தேவனுடைய பிள்ளைகளையும் கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தி கொலை செய்து சிறச்சாலையில் அடைத்து இத்தனை சித்திரவரை செய்த இப்படிப்பட்ட மனிதனை தேவன் ஏன் அழிக்கவில்லை என்று கேள்வி ஒன்றாகலாம் கிறிஸ்துவ சிந்தை மனம் திரும்ப வேண்டும் பாவத்திலே மாண்டு நரகத்துக்கு போய்விடக் கூடாது ஒரு நரகவாதம் என்ற அது தெரியும் அவர்கள் அந்த கிறிஸ்தனுடைய சந்தை தான் அறிந்து கொள்வார்கள் அவர்கள் அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்பார்கள் அதற்காகத்தான் காத்திருப்பார்கள் அவர்கள் எந்த பாவியும் சொத்து போகட்டும் அந்தவர்கள் அருமையான சேவானை ஒரு கொலை செய்வதற்கு அந்த கொலை செய்து கொண்டிருந்தார் பார்க்கலாம் பைமதாக அருமையான எகிப்திலிருந்து காணாமல் வழி நடத்தி கொண்டு வந்தார் வருகிற வழியில் அவர்கள் நீ விலகிக்கொள் திறப்பில் வாசல் இருக்காது குறுக்கன் இருக்காது ஜபம் பண்ணாது விலகிக்கொள் இந்த ஜனங்கள் கொடிய பாவிகளாகிவிட்டார்கள் இவர்களுக்கு அழிவுதான் நியமிக்கப்பட்டிருக்கிறது சொல்லும் மோசடி கூறுகையில் இருப்பார் ஆனவர் எத்தனை தடவை இடஒழி கொடுத்தார் பத்து தடவை பொறுமையாக இருந்தா இருந்து பார்த்தார் எப்படியாவது மனம் திரும்பி மனம் திரும்பி விடுவார்களா நீடிய பொறுமையை இதில் நாம் பார்க்கின்றோம் இவர்கள் பெரிய துரோகம் செய்திருந்தாலும் மனம் திரும்பிவிட மாட்டார்களா என்று பத்து தடவை பார்க்கிறார் நாம் சிலவர்களில் நினைக்கலாம் கொடுமை நடக்கிறது ஒன்று நடக்கவில்லையே நடக்கவில்லை என்று கிறிஸ்துவோட சந்தை நாம இருக்கட்டும் கிறிஸ்தவருடைய சிந்தனை எல்லாரும் மனம் வேண்டும் சர்ச்சை தருகிற அறிவு அடைய வேண்டும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே கத்தனுடைய அடைவதற்காக போகிறியூர் வழியை அனுப்பினார் நீ என்னுடைய என்னை நீ துன்படுத்துகின்ற நீ துன்படுத்துகிற என்று சொன்னார் என்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி ஜனங்களை மனிதர்களை துன்பப்படுத்துகிறோம் என்று நீ நினைக்கின்ற இல்லை என்னை துன்பப்படுத்துகின்ற சொத்து அவன் கொண்டாடு அவனை மட்டாய் சண்டித்து ரெண்டு கண்ணையும் குரடாக்கி சாவு கோப்பு கொடுக்காமல் கண்ணை குரடாக்கி அவனோடு பேசினார் மனந்திரி ஒரு பெரிய மாறிவிட்டார் அவர் அடிக்கப்படும் போது அவருடைய வாழ்க்கையில சிறை தண்டனை கொலை செய்யும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் வேக ஜனங்களை துன்பப்படுத்தும் போது எவ்வளவு அவர்கள் முறையிட்டு இருப்பார்கள் என்று உடல்முடியாக இந்த வாழ்க்கையை கருத்தை நடத்தினார் பெரிய போசலனாக மாறி அநேக மக்களை மனம் திரும்ப செய்து கடைசியில் எப்படி போனார் பானபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன் கிறிஸ்துக்காக செலவு பண்ணிவிட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார் தரித்திருக்கிறேன் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்திய மனிதன் கிறிஸ்துவேசு கடவுள் என்று சொன்னவர்களை கொலை செய்த மனிதர் இப்படி ஒரு பெரிய பர்சனாக மாறிவிட்டார் கிறிஸ்துவ சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் மக்கள் நமக்கு இடையூறு செய்யும் போது நமக்கு தீமை செய்யும் போது கிறிஸ்தவ மார்க்கு இடையூறு செய்யும் போது என்ன சொல்ல வேண்டும் அனைவரே அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும் அவர்களை ரசியும் அவர்கள் மனம் திரும்பட்டும் மனம் திரும்பி சத்தியத்தை அறியக்கூடிய அறிவுக்குள் அவர்களை கொண்டு வரும் என்று நான் ஜபம் பண்ண வேண்டுமாய அந்த அறிவை நான் பெற்றுக் வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால சோத்து இருக்கிறேன் மயமே உண்டாவதாக நினைவிய பட்டணத்தை அழைக்கும் முடியாத ஆண்டவர் சுத்தம் கொண்டார் ஏன் அந்த பட்டணத்துட பாவை எங்க வரைக்கும் போயிட்டு வான வரைக்கும் போய் எட்டிட்டு வானவரைக்கும் போய் அந்த பாவை எட்டிட்டு அப்போ அவர்கள் அழிவுக்குரியவர்களாக அவர்கள் அழிக்கப்படக்கூடியவர்களாக நியமிக்கப்பட்டு விட்டார்கள் ஊழியக்காரன் கூப்பிட்டார் ஒரு கேர்க்க யோனா என்ற கீழ்கதரிசியை கூப்பிட்டு நீ போய் நினைவேற்பட்ட சொல்லு இன்னும் நாற்பது நாளைக்குள்ளாக இந்த பட்டணம் அழிந்து போகும் இந்த பட்டணத்துடைய பாவம் கொடிதாக இருக்கிறது அழிக்க வேண்டும் சுத்தம் இல்ல இந்த மக்கள் எப்படியா மனம் திரும்பி மாட்டார்களா என்று அவர் எண்ணினார் மனம் திரும்பிவிட மாற்றார்களா என்று மனம் திரும்புவதற்கு கொடுத்தார் இதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கலாம் ஆனால் இப்பொழுதோ யோனாவை அனுப்பி மூன்று நாள் பயணம் சுஸ்திரமான அந்த பட்டணத்திலே ஒரு நாள் தான் சென்று அறிவித்தார் என்ன சொன்னார் பெரிய பிரசங்க பண்ணவில்லை இன்னும் நாற்பது நாளுக்குள்ளாக இந்த பட்டணம் அழிந்து போகும் இந்த மக்களுடைய பாவம் வானம் எட்டிவிட்டது என்று கடவுள் சொல்லுகிறார் அத்தனை பேரும் மன திரும்பிவிட்டார்கள் யோனாவுக்கு கோபம் ஆகிவிட்டது யோனாவுக்கு அது வருத்தம் ஆகிவிட்டது அழிப்பேன் என்று சொல்லிவிட்டு அழிக்காமல் விட்டு விட்டாரு இன்னைக்கு அப்படித்தான் ஆண்டவர் பாராமுகம் போல இருக்கின்ற தேசத்தில் இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடக்கும் போது கண்டுகிடாதவர் போல இருக்கிறாரு அருமையார் தேசத்தை ஜனங்களை அழிப்பது அவருடைய விருப்பம் இல்லை மனம் வைக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்படி அவர் உயிரோடு இருக்கும் போது அவரை மனம் திரும்ப வைப்பதற்காக ஆண்டு ஒரு சந்தர்ப்பத்தை யோனாவை அனுப்பி அந்த படனத்திலே செய்தி அருவி ஜங்கள் மன்திரும்பட்டோம் மனந்திரும்பால் அவர்கள் வேறு அவர்களை கோபாக்கிறான் நீக்கி விடுவேன் என்று அந்த யோனாவை நினைவுக்கு அனுப்பினார் என்று யோனா மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் செய்கிறார் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிபட்டு திரும்பினார்கள் என்று தேவனுடைய கிரியை பார்த்து யோனா இப்போ செய்தி அறிவித்துவிட்டார் அறிவித்த செய்தியை கேட்டபோது அவர்கள் தங்களுடைய கிரியைகளில் மாற்றத்தை உண்டாக்கிவிட்டார்கள் அரசர் முதல் ஆண்டி வரைக்கும் குழந்தைகள் வரைக்கும் மிருகஞ்சி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார்கள் திரும்பினார் என்று கண்டு அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபட்டு தேவன் சொன்னாரே சொல்லிவிட்டு மாற்றிவிட்டாரே என்று பக்தர்களுக்கும் சில வருகிறது உண்டு ஜணி உபவாசம் இருந்து ஜவுமணினேன் அந்த மக்கள் மத்தியில் ஒரு அழிவு நடக்கவில்லை விசாரணை நடக்காமல் தேவன் அந்த மக்கள் மாறிவிட்டால் தேவன் அதை செய்ய மாட்டார் மறுபடியும் தீர்க்கதரசி தீர்க்கரசன் சொன்னார் இன்னும் நாற்பது நாளைக்குள்ளே பட்டம் அழிந்து போகும் இந்த வார்த்தைகளை கேட்ட மனிதர்கள் என்னானார்கள் மனம் திரும்பினார்கள் விரும்புகிறார் அவர்கள் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார் மனம் திரும்ப வேண்டும் சத்தியத்தை அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்த யோனாவுக்கு அது மிகவும் கோபம் ஆகிவிட்டது நம்முடைய வார்த்தை நடக்கவில்லையே நம்ம இப்படி சொல்ல சொன்னாரு என்று சொல்லி பே ஒரு இடத்திலே இவர் முறுமுறுக்க ஆரம்பித்தார் மயமாவதாக இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னே தர்ஷிஷுக்கு ஓடி போனேன் சொன்ன நீர் இறக்கமுள்ள இறக்கமுள்ள மரமுக்கள் கெஞ்சி விட்டால் மரம் மன்னித்து விடுவீர் மறந்து விடுவீர் என்று சொல்லவில்லையா நீர் இறக்கமும் மன உருக்கம் இரக்கமோ மனஒருக்கமோ நீடிய சாந்த சாந்தமோ மிகுந்த கிருபையும் உள்ளவரும் என்று நீங்கிறவருமான தேவன் என்று அறிவேன் இப்போதும் கத்தாவே என் பிராணனை நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் நலமாயிருக்கும் என்றான் அதற்கு கத்த நீ நல்லதோ என்றார் பின்பு நான் நகரத்திலிருந்து நான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்து இருந்தான் நாற்பது நாளைக்குள்ளே எல்லாரும் அழிஞ்சு சொன்னார் எதிர சொன்ன பார்ப்போம் அப்படி ஊருக்கு கலக்க போய் ஒரு சின்ன குடிசை போட்டு உட்கார்ந்து கொண்டார் பார்த்தார் சொன்ன நாளைக்குள்ளே அழிக்கவில்லை அதற்கு கர்த்தர் ஒரு இவருக்கு ஒரு உணர்வு கொடுப்பதற்காக ஒரு ஆமணக்கு செடியை ராத்திரியோட ராத்திரியை முளைக்க பெரிய ஜோலை மாதிரி நிற்கிற தலைக்கு மேல சூரியன் உதித்து வரும்போது அந்த வெயில் மேல படாம ஒரு ராத்திரியிலே அது முளைத்தது அதுல சோகமா இருந்தார் சந்தோஷமாக அது மேல ஒரு புழு அனுப்பினார் அது அரித்து போட்டது வெயில் அடித்தோட தலையில முடி இருந்திருக்கு அது போல தெரிகிறது அந்த விஷ்ணா பட்ட உடனே அவருக்கு எரிச்சல் என்றால் தாங்க முடியாது அனு ஒரு ஆத்திரம் உழைத்து ஒரு நாள் அழிந்து போன இந்த ஆமணக்கு செடி நிலையில் உனக்கு இவ்வளவு கவலை இருக்குமானா லட்சத்தி மக்கள் மக்களை நான் அழிப்பது சாதாரண காரியமா இப்படி செய்யலாமா என்று அவருக்கு உணர்வை கொடுத்தார் என்று உங்களுக்கும் இறக்கும் தேவன் சொல்லுகிற காரியம் இதுதான் கிறிஸ்து சிந்தையே உங்களிடம் இருக்க கிடவுடைய சாலை விரும்புவதில்லை மனம் விரும்புகின்றார் எவ்வளவு பெரிய கொடிய பாவிகளாயிருந்தாலும் தேவனுடைய கிறிஸ்தவர்களை அவன் அழிக்கிறவனாயிருந்த போதிலும் கொடுமைப்படுத்துகிறவனாய் இருந்த போதிலும் அவனை தேவன் சந்தித்து ஒரு பெரிய அப்போசுராய் பரசத்துவாராக மாற்றினார் அவன் நான் நினைத்து செய்து விட்டேன் இவ்வளவு ஜனங்களை ஒரே நாளில் அழித்து போட்டேன் என்று அவன் மேன்மை பாராட்டி பெருமை பாராட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும் ஆனால் கர்த்தராய தேவனுடைய விருப்பம் எதுவோ அது நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும் ஹலே இல்லையா அவருடைய உறுப்போம் எல்லா மனிதர்களும் மனம் எல்லா மனிதர்களும் சத்தியத்தை அறியக்கூடிய மேலான அறிவையை பெற வேண்டும் எந்த பாவியாயிருந்தாலும் பாவியனுடைய சாவை நான் விரும்பவில்லை அவன் மனம் திரும்பி நான் விரும்புகிறேன் எதிர்பார்க்கிறேன் என்று அவனுடைய திருவாக்கு சொல்லுகின்றது ஹலே ஒரு நாள் மத்தியான நாங்கள் தேவடி கொண்டிருக்கும் போது ஆண்டு அவர் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு மரவன் மடம் அந்த ஊருக்கு போக வேண்டும் அங்கே ஒரு தேவனுடைய மனிதன் வந்து ஒரு ஜபக்கூடம் நடத்தி கொண்டிருக்கின்றார் அவரை சந்திக்க வேண்டும் என்ற செய்தி எங்களுக்கு நாங்கள் சென்றோம் அன்று வரவில்லை அங்கே தொடர் உபாச நடக்கிறது அப்போ பெண்கள் எல்லாம் கொஞ்ச பேர் உட்கார்ந்திருந்தார்கள் அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் எல்லா இப்படி கூடியிருக்கிறீங்களே என்ன என்று கேட்டபோது நாங்கள் தொடர் உபவாசம் ஜபம் பண்ணுகிறோம் என்று தொடர்ந்து ஜபம் பண்ணுகிறோம் உபவாசம் இருந்து ஜபிக்கிறோம் எதற்காக பக்கத்தோட்டுக்காரன் இங்கு சபைக்கு இந்த இந்த கூட்டத்துக்கு வர்றவர்களை தடுக்கிறான் நாங்கள் இங்கே ஆராதனை ஆர்மி தொடர்ந்து இயசுகிறான் அடிப்பிடிப்பம் என்று ரொம்ப தொந்தரவு பண்ணுகிறான் வெளியே கூட்டத்துக்கு வந்துட்டு போகிறவர்கள வழிமுறைத்து விரட்டுகிறான் ஆனப்படியாக அவன் சாகனங்கிறக்காக ஜபம் பண்ணுறான் மனம் திரும்பணுங்கிற காயில் அவன் என்ன பிரயோஜனம் என்ன லாபம் மனம் திரும்பினால் எத்தனை பாவிகள் மனம் இப்படிப்பட்டவர் மனிதன் மனம் திரும்பிவிட்டார் இப்படிப்பட்டவர் மனிதன் அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க போகிறவர்கள் துரத்தினார் இடையூறு பண்ணினான் அவன் மனம் திரும்பிவிட்டானே என்றால் எவ்வளவு மகிமை அவனை தாக்கி இருக்கிற ஓடிவிடும் நீங்கள் ஏன் மறந்து ஜோபம் ஏன் ஜோபம் அனுகிறீர்கள் ஒருவர் ஒரு பதிலும் சொல்லவில்லை அருமையான கற்றட பிள்ளைகளை இன்று அநேகருடைய எண்ணங்கள் அதுதான் யோனாவை மாறி நான் சொன்னேன் நான் சொன்னேன் இத்தனை நாளைக்குள்ளே இப்படி ஆகிவிடும் என்று ஒன்று ஆகவில்லையே என்று வசனப்படுகிறவர்களாக ஏனவே அதாவது இந்த ஜபம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் என்று எண்ணுகின்றவர்களாக வாழ்க்கையை வெறுத்து அதாவது சாபை தேடுகின்றதை நாம் காணுகின்றது இருப்பதாக என்று இறைவாக்கு சொல்லுகிறது அதற்கு ஆண்டவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள் என்னோடு கூட பேசும் மூன்று நாளைக்கு முன்னால பேசும் போது ஒரு மெய்யுணர்வு உண்டாயிற்று பார்க்கும்போது கிறிஸ்துவில் இருந்து சிந்தை மனிதர்கள் மனந்திரம் பாவத்தில் இருந்து விடுதலை பெறணும் ரட்சிக்கப்படணும் கத்துட பிள்ளைகளாக மாறணும் என்பது கிறிஸ்துவில் உள்ள சிந்தை என்று நாம் பார்க்கிறோம் மயமதாக இரண்டாவதாக ஒன்று தர்சுகிற நான்காம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறான் நீங்கள் பரிசுத்த வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது தேவனுடைய சித்தம் என்ன ரசிக்கப்பட்டவர்கள் பெற்றவர்கள் எத்தனை பேர் அசுத்த வாழ்க்கை பண்ணுகின்றார்கள் கொடிய பாவங்கள் மகையான பாவங்களை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆனா அப்படினால ஆண்டவராகி தேவனுடைய சிந்தை என்ன தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும் பரிசுத்தேவனுடைய சிந்தை எல்லாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார் ஜனங்களை எகிழ்த்து தேசத்திலிருந்து வரவழைக்கும் போது இருந்தது என்று பாருங்கள் லேவியர் ராகமும் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது நாம் ஒருவர் வாசிக்கலாம் லேவியர் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது இருக்கும்படி நான் உங்களுக்கு தேவனாயிருக்கும்படி உங்களுக்கு கருத்தான் பரிசுத்தான் நீங்களும் உங்களை என்னுடைய என்று சொல்ல நீங்கள் என்னுடைய இருக்க எகிப்திலிருந்து வரவழைத்தேன் அப்படினால் நான் பரிசுத்த நீங்களும் நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் உங்களில் என்ன இருக்கணும் இருக்கணும் நீங்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தம் தேவனுடைய விருப்பம் அதுவாகவே இருக்கின்றது அடிமைகளாக இருந்தீர்கள் ஆராதனை செய்ய முடியாமல் இருந்தீர்கள் அப்படிப்பட்ட வழிபாடு என்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன் விடுதலையாக்க நோக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நான் தேவனாயிருக்கும் எகிப்திலிருந்து உங்களை நான் வரவழைத்தேன் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்ற பெயர் வாங்க வேண்டும் என்று சொல்லா செய்கிறீர்களா என்று சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது வார்த்தை நாம் வந்து சொன்ன பிறகு நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு முன்னால் நம்மை காண்போர் இவர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படியாக நம்முடைய நடவடிக்கைகள் வாழ்க்கை இருக்க வேண்டும் அதான் சொன்னேன் ஞாயிற்று இல்லாம ஆதித்து ட்ரெஸ் அணிந்து வாருங்கள் என்று சொன்ன நீங்கள் அணுகிற டிரெஸ் ஒழுக்க இருக்கட்டும் பிறர் பார்ப்பார்கள் தோற்றத்தை பார்த்தவுடனே ஓ ஏ சுவாமி ஆராதிக்கப் போகிற கூட்டங்கள் என்று சொல்ல முடியாக நம்முடைய தோற்றங்களும் இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லப்படியால ஆண்டு வரை நான் சொல்றேன் நம்முடைய தோற்றங்களும் அவலமாகவே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ரோமர் பன்னிரெண்டு ஒன்னு ரெண்டு வசனங்களே ஒருவர் வாசிக்கிறார் அப்படி இருக்க சகோதரர் எப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று சரீரங்களை உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஜீவுதியாக ஒப்புதனைகள் நடக்கிறது புத்தியுள்ளது சரீரத்தை காத்துக்கொள்வது நான் உங்களை எகத்தில் இருந்து வரவழைத்தது உங்களுக்கு தேவனாயிருக்கும் முடியாத உங்களுக்கு தேவனாயிருக்கும் முடியாத என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் உண்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தோற்றம் உண்டு வாழ்க்கையில் ஒரு ஜீவியம் உண்டு அவர்களுக்கு அந்த பிரகாரம் என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மகிமை உண்டாவதாக என்னுடைய சகோதரர் ஒருவர் அற்புக்கோட்டையில் இருந்து வள்ளி ஒரு ஆராதனைக்கு வருவார் எனக்கு இடையில சம இல்லை அங்கிருந்து வருவார் அவருக்கு எந்த வசதியும் கிடையாது ஒரு கோணி சாக்கு பேக்கு சாக்குல செய்த பே அந்த பேக்குள்ள அடியில் வைத்துக் கொண்டு வருவார் பஸ்ல இருக்கும் பக்கத்தில் இருக்கின்றவர் கேட்டார் நீங்கள் கிறிஸ்தவர்களா என்று அவர் சொன்னார் என்ன அடையாளம் எங்களுக்கு பைபிள் இல்ல ஒன்னும் இல்லை எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரிகிறது உங்களை பார்த்த நீங்கள் கிறிஸ்தவர்கள் தேவனுடையவர்கள் உங்களை பார்த்தவுடன் எனக்கு தெரிகிறது அறியாத மதத்தில் இருந்து தேவனை அறிந்து கொண்டு இப்பொழுது மெய்தேவனை ஆராதிக்கிறேன் அவரை ஆராதிக்கத்தான் நான் இந்த அருப்புக்கோட்டையிலிருந்து இத்தனை மைல் தூரத்துக்கு போகிறேன் ஒரு பெரிய ஆச்சரியப்பட்டார் இல்லையா நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒருத்தரவே சந்தரியாமல் என்று பகித்தறிய புதிதாகிறதுனால இந்த சரீரம் மறு ரூபமாக வேண்டும் இந்த சரீரம் மறு ரூபமாக வேண்டும் அப்படி சரீரத்தை என்ன செய்யணும் இது பழைய ஆதாமுடைய ஆதாமுடைய சந்ததி அந்த ஆதாமுடைய பரம்பரையில் உள்ள சரீரம் அந்த ரத்தான் இந்த சரீரத்தில் ஓடுகின்றது மக்கள் தான் உலகத்தில் வாழ்கின்ற எல்லாரும் கீழ்ச்சாதி மேல் சாதி உலகத்தில் வைத்திருக்கிறார்கள் அறியாதவர்கள் அப்படி செய்கின்றார்கள் கடவுளை பற்றி அறிந்தவர்களும் அப்படி செய்கிறார்கள் சொல்லும் போதே பேரில் அட்ரஸ் எழுந்த போது ஒரு வாலும் கூட சேர்த்து தங்கிட்டு இருக்கும் இப்படி நான் பார்க்கிறோமே இன்ன மாதிரி அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஒரே ஒரு ஆதாம்தான் ஒரே வாழ் தான் இவர்களுடைய உலகம் அழிந்த பிறகு அதிலிருந்து வந்து இத்தனை பெரிய கோடி மக்கள் உலகத்தில் வாழ்கின்றதை நாம் பார்க்கின்றோம் தேவனுக்கு மயிமைனால ஆண்டவராக வார்த்தை என்ன சொல்லுகிறது நான் உங்களுக்கு தேவராயிருக்கும் முடியாத உங்களை காண்கின்றவர்கள் பிள்ளைகள் போகின்றார்கள் இவர்கள் என்ன குடும்பம் குடும்பம் என்று சொல்லும்படியாக வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக நான் சூத்துழிக்கிறேன் அருமையான கச்சனை பிள்ளைகளை திருப்பந்தி பங்கு பெறுகிறது அதனைக்கு வருகிறேனா நம்முடைய உடைகளும் டையதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டுகள் கூறுகின்றார் பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் பிரபஞ்சத்துக்குரிய மக்கள் என்ன வேஷம் போடுகிறார்களோ அந்த வேஷம் தேவையிடத்தில் இருக்கக்கூடாது என்று கத்துரை வார்த்தை சொல்லு பரிசுத்தம் என்றால் என்ன ஞானஸ்தானம் பற்றி கோயிலுக்கு போறேன் திருக்கிறேங்கிறத முடிஞ்சு போச்சுதான் இல்லை கடவுடைய பிள்ளைகள் என்று பிறர் நம்மை காண வேண்டும் என்று விரும்புகின்றார் வாழ்ந்தார்கள் அங்கே இவர்களுடைய நடக்கைகள் உடைநடைகள் இவருடைய ஜீவியங்கள் இவருடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அறிந்த அந்த பட்டணத்தார் இவருக்கு என்ன பேர் வைத்தாங்க கிறிஸ்தவர்கள் முதல் முதல் கிறிஸ்தவ என்கிற பெயர் அங்கே கிறிஸ்தவர்கள் இவர்கள் கிறிஸ்துவை போல கிறிஸ்தவ இவர்களில் காணமடியாக இவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த பரிசுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் கிறிஸ்தவ மார்க்கத்தில்தான் இல்லாத ஆபாசங்களும் இல்லாத அவலட்சணங்களும் இறங்கிக் கொண்டிருக்கிறத நாம் காணுகிறோம் என்றால் ஒரு கிறிஸ்தான் சொல்லவில்லை உலகத்தில் அமெரிக்காவில் இருந்துதான் எல்லா இறக்குமதிகளும் வந்து அருமையானவர்களே கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத ஆடம்பரங்கள் புது புது பேஷன்கள் புது புது பழக்க வழக்கங்கள் நான் ஒரு ரஷிக்கப்பட்ட ஒரு பிள்ளைய பார்த்தேன் கையில காப்பு போட்டிருந்த மாதிரி கோல்டு கோல்டு காப்பு மாதிரி அப்புறம் அது கையை எப்படி திருப்பும் போய் பார்த்தாலும் அப்போ நகை போடக்கூடாது ஒட்டி வைத்து விட்டால் அது நகை அல்ல அப்படின்னு நினைக்கிறாரு வாட்சை ஒட்டி வைத்தா வாட்சுக்குரிய செயின் அப்படின்னு சொல்லி உள்ளத்திலிருந்து அந்த இச்சை மாறவில்லையே உள்ளத்தில் அங்க எண்ணம் இருக்குது ஏதோ வெளியே தான் மாற்றணும் உள்ளெல்லாம் இருக்குது அல்லவா அரும்படியால் அரும்பி ஆறு அவர்கள் நீங்கள் சுந்தரியாமல் என்னாகும் மறு ரூபாய் அடைவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்குள்ளே பரிசுத்தாக தந்திருப்பது இங்கே அன்னியாச பேசிட்டு கொஞ்சம் உடம்பாசிட்டு போறதுக்கு மாத்திரம் அல்ல அந்த பரிசுத்தாக வந்திருக்கிறார் நம்மை பரிசுப்படுத்தும்படியாக வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக நம்மைப்படுத்தும்படியாக இந்த ரூபத்தை மாற்றி தேவசாய நம்மளை கட்டையிடும்படியாக ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஹலேலுயா யாரபடினாலே நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவ சுத்தமாக இருக்கிறது தேவனுடைய சிந்தை என்ன நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு கொத்த வேஷம் தரிக்க கூடாது தேவடைய பிள்ளைகள் தேவனுக்கு மயமே உண்டாத முள்ள எடுக்கும்போது எப்படி கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும் அப்புறமாக இருக்கிற சுகம் அவர்களுக்கு தான் தெரியும் அதுவரைக்கும் எப்படி நிதிப்பு எப்படி இருக்கிறது என்கிற சுகத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கத்தராகி தேவன் எதற்காக நம்மை அபிஷேகித்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக மாற்று நோக்கம் என்ன எகித்திருந்து நம்மை வரவழைத்தது நோக்கம் என்ன விடுதலை ஆக்கி பிள்ளைகளாக நம்மை மாற்றிருப்பது பரிசுத்திருப்பதற்காக கடவுளுடைய பிள்ளைகள் என்று நாம கவனம் தரிக்கப்படும்படியாக நம்மை கத்திர அழைத்திருக்கிறபடினால சோதரிப்பமாக இளையலுயா ஆனவடினால் அருமையானவர்களே பரிசுத்தமாயிருக்க ஒரே நாளில் நம்ம வருகிறது அல்ல படிப்படியாக படிப்படியாக நம்மளே வரும் எழுதும் போது எப்படி எழுதுகிறார் அதிகாரம் வாக்கியத்தை நாடுங்கள் படிப்படியாக படிப்படியாக படிப்படியாக அது உண்டாகும் நமக்கு என்னை சொல்லி தரும்போது அது நம்மள ஒரு குறை இருக்கிறது நமக்கு சொல்லி தரும்போது என்ன செய்ய உடனே அது ஏற்றுக்கொள்ள அந்த நிலை அடைவதற்கு நாம் நாட வேண்டும் இப்படி சொல்லிவிட்டார்களே இப்படி சொல்லிவிட்டார் என்று அல்ல தேவனுக்கு மய்ம உண்டாவதாக நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் வாசிக்கிறோம் ஆலயத்தில் அப்போ ஒருவர் என்னிடத்தில் சொன்னார்கள் கொஞ்சம் மெதுவா வாசித்தான் நல்லது மக்கள் வேகமாய் வாசிக்க வேண்டியது என்று சொன்னார்கள் நான் அதை சிந்திக்கும் போது சரியாக எனக்கு துவாசிப்பது எனக்கு சரி என்று சொல்லி நமக்கு பார்க்கும் போது பிறரிலே பிரசுத்தத்தை காடும் போது அல்லது அப்படி அடைந்தவர்கள் நம்மிடத்திலே சகோதர சகோதரியே நீங்கள் இப்படி உடை அடியாது வாழ்க்கையில் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இன்னோடு இருக்கக்கூடாது இப்படி நீங்கள் ஜீவிக்கணும் இப்படி இருக்கணும் சொல்லும் என்ன செய்யும் நாடுங்கள் பிரயாசப்படுங்கள் பிரயாசப்படாமல் ஒன்றும் கிடைக்காது ஆனால் அடையணுமே என்று பிரயாசப்படுங்கள் அது உங்களுக்கு கிடைக்கும் ஆண்களுடைய விருப்பம் என்ன பெரிய கூட்டத்தை சேர்ப்பதா சொல்லுகிறார்கள் இந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு ஒரு கூட்டம் ஆரம்பித்தார் கூட்டம் கூட்டம் என்றால் கல்யாணம் அந்த கல்யாண மண்டபம் பிடிக்க முடியாது அளவுக்கு கூட்டம் அந்த நிறைய இல்லையா இல்லையா படிக்கிற நேரத்தில் இந்த குளம் வெற்றி ஒரு சம்மர்ல குளம் குளங்கள்லாம் அப்ப மீன் பிடிக்க போவார் இந்த வலையை வைத்து அரிக்கிற அந்த மீன் பிடிக்க மீன்கள் எல்லாம் அந்த தண்ணியில் வந்து பிடி ஆஞ்சிக்கிட்டே நிற்கும் கூட்ட கூட்டமா கூட்டோம்லையை தட்டும் போது இதெல்லாம் நமக்கு அனுபவம் உண்டு இல்லையா கூட்டம் நிறைஞ்சிட்டு கூட்டம் என்ன கூட்டம் என்ன கூட்டம் அண்ணன் விருப்பம் என்ன எவ்வளோ கடந்த நினைவு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை ஒரு ஒரு திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்க சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலாளர்கள் முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள பிழையில்லாத மகிழமையான ஒரு சபையை தமக்கு நிறுத்திக் கொள்ள தம்மை தாமே அதற்கு சிலுவையில் ஒப்புக் கொடுத்த நோக்கம் என்ன பரிசுத்தமான ஒரு கூட்டத்தை பரிசுத்தான ஒரு கூட்டத்தை தவக்க முன் நிறுத்திக் கொள்ளு பாவிகளே நிற்க முடியாது அறையப்பட்டது காரணமே அதுதான் அதாவது ஒரு பரிசுத்தமான ஒரு கூட்டம் பரிசுத்தமான ஒரு திருச்சபை எழும்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தம்மை சிலுவைக்கு ஒப்பு தாம் மறித்த நோக்கம் அதுதான் கொஞ்ச பேராயிருக்கும் என்ன வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு வருஷம் கொஞ்சம் கொஞ்ச தானே புது ஆட்கள் வருகிறது நான் பழைய ஆட்கள் தானே இருக்கிறோம் என்று என்ன வேண்டாம் நாங்களுடைய சிந்தைன்னு பரிசுத்தமான ஒரு கூட்டத்தை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு அது பெரிய கூட்டமோ சின்ன கூட்டமோ அதை பற்றி அல்ல கூட்டம் கூட்டத்தை தான் மக்கள் வளர்ச்சி பாருங்க அந்த கூட்டத்தை உருவாக்கமான கூட்டத்தை தமக்கு முன்னிறுத்தி கொள்வதற்காக உங்களை என்னையும் பிச்சவையோடு இணைத்திருப்பது அவருக்கு முன்பாக நம்மை நிறுத்தும் அவருடைய வருகையில ஏறத்துக் கொள்ளப்பட முடியாக ஆண்டவர் உங்களை என்னையை ரெட்சித்திருக்கிறார் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவசத்தம் மனம் திறமை குணப்பட வேண்டும் தேவசத்தம் குணப்பட்டவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது இரண்டாவது அப்படியேத்தாவிகளுக்கு வாழ்க்கையில் பழசாக இருந்து ரஷிக்கப்பட்டேன் என்பதில் என்ன அர்த்தம் ஒன்றுமில்லை ஆனப்படி நான் கற்றிட வார்த்தை சொல்லுகின்றது நீங்கள் நீங்கள் பரிசுத்தம் வேண்டும் என்பது தேவனுடைய சிந்தை தேவனுடைய சுத்தம் சொல்ல எகி வரோழைத்தது பிள்ளைகளாயிருக்கும் முடியாக நான் உங்களை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் பரிசுத்தேன் என்னுடைய பிள்ளைகளாக நீங்களும் என்னுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் பரிசுத்தாயிருங்கள் விருடையவர்கள் உபவாசிப்பார்கள் விருப்பமுடையவர்கள் விழிப்பார்கள் விருப்பமுடையவர்கள் அதற்காக போராடுவார்கள் அதற்காக அபியாசிப்பார்கள் ஜவம் பண்ணுவார்கள் அதற்கு தடையா சொன்னது போல கட்டாயிருஷ்ண உயிர் சேர்ந்த வல்லமையை பெற்றுக் எப்படியாவது அவைகளெல்லாம் குப்பையுமாக எண்ணுகிறேன் அதற்காக முயற்சி பண்ணுங்கள் பரிசுத்தமாயிருக்க நாடுங்கள் நாடினால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது இந்த பரிசுத்த ஜீவித்தினுடைய உச்ச கட்டம் தேவரோடு அமர்முடியான ஒரு பாக்கியம் ஒப்பு விபதேசத்திற்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படைந்தபடினால் தேவர்கள் சுதந்திரம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையான பரிசுத்தமாக கிடைக்கும் பலன் முடிவு பரிசுத்தமாக பலன் அதனுடைய முடிவு நித்திய ஜீவன் நித்தியமாய் ஜீவனோர் தேசத்தில் வாழும் ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த பரிசு ஜீவியம் கொண்டு வருகிறது தெரிந்து கொண்டார் இந்த உலகத்தில் உள்ள அதாவது அனிச்சியமான பாவ சந்தோஷத்தை அற்புமாக குப்பையாக எண்ணி விட்டு போல இறங்கி ஆடம்பிக்க போனார் அலையெழுவையா ராஜபரணியை திறந்துவிட்டு அவர் இந்த மேன்மை அறிந்திருந்தார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கை பெரிதற்பால் இறங்கி சென்றார் அருமையான சிந்தையே உங்களிலும் இருக்கு கடவுள் கிறிஸ்து சிந்தை உங்களில் இருக்கு கடவுள் இரண்டாவது நாம் பார்த்தோம் நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமா இருக்கிறது சிந்தையா இருக்கிறது அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்று இறைவாக்கு சொல்கிறபடினால துதிக்கிறேன் நோக்கம் என்ன தேவனுடைய சிந்தையை அறிந்து அதன்படி செய்வதே திருச்சபையினுடைய நோக்கம் அலையலுயா அலேலுயா பிரிச்சவனுடைய நோக்கம் என்ன பிரசுத்தமான ஒரு கூட்டத்தை உருவாக்குவதே சிலர் எண்ணி இருக்கா நாம் போனதுனால நமது மூலம் நடக்க வேண்டிய வேலை எல்லாம் சபைக்கு தடைபெற்றுமே அவர்களுக்கு உதவிகள் நின்று போயிருக்குமே என்று எண்ணி இருப்பார்கள் இல்லவே இல்லை இல்லவே இல்லை இல்லையா அதற்கு ஒருவர் என்றால் கூட ஒருவர் வேலை எதுவும் முடக்கமா யார் யாரோ சில ஐந்து மணிக்கு ஒருவர் இந்த இடத்தெல்லாம் பெருக்கிறார் ஐந்து மணிக்கு நான் ஐந்து 5 ஐந்து வரைக்கும் நானு வருவேன் ஐந்து முக்காளுக்கு அப்போ இங்கே பெருக்கி சத்தம் கேட்க ஒரு ஆள் செய்தார் அந்த ஆள் இப்போ இந்த ஆளை நாங்கள் சொல்லவா செய்தோம் அவர் செய்கிறார் எல்லா வேலைகளும் நடக்கிறது நான் அதை அறிந்திருக்கிறேன் முந்தா நாள் ஒருவர் வந்தார் ஒரு குடும்பம் வந்தது அப்போ ஒரு ஊழியக்காரர் கஷ்டப்படுகிறார் பட்டாரு என்னான்னு கேள்விப்பட்டேன் எனக்குள்ள வந்து ரூபாய் அவருக்கு உதவியாக கொடுத்து அனுப்ப முடியாது என்ன அப்போ நான் உடனே அந்த காசு எடுத்து அவர்கிட்ட இந்த பாஸ்வேர்டை ஒன்று கொடுத்துருங்க கொடுத்து விட்டு நான் உள்ளே தானே போயிருப்பேன் இன்னொரு ஃபேமிலி வந்து அவர் ஒரு காணிக்கி கொடுத்துட்டு போனேன் கரெக்டாக அனுப்பி எல்லாருமே ஆண்களே தேவர் வல்லவர் தேவன் ஒன்று மாத்திரம் நமக்கு நன்மை செய்ய தேவனுக்கு நன்மை செய்யிறார்கள் நமக்கு இடையூறு பண்ணுகிறவர்கள் தேவனுக்கு பண்ணுகிறார்கள் எனக்கு தெரியும் இந்த காரியம் கத்தனுடைய காரியம் இதை செய்வது நாம் அல்ல நான் அல்ல நீங்களும் அல்ல கஷ்ட காரியம் இது இதை பற்றிய பிளான் அவர் ஏராளமாய் கொடுத்திருக்கிறார் இன்று காலையிலே சுமார் ஆறாவதுக்கு தான் ஜவன் மணி விட்டு இழந்து போனேன் உள்வல் உள்வல் என்று அடவித்த கோழியிலிருந்து குஞ்சுகள் எல்லாம் பறந்து வருகிறதை நான் பார்த்தேன் பறந்து வருகிறதை பார்த்தேன் திருளான மக்கள் வருகின்றார்கள் திரளான மக்கள் வருகின்றார்கள்ழி குஞ்சிகளை போல அப்படிப்பட்ட மனம் திரும்ப முட்டை விட்டு கோட்டை விட்டு வெளியே உலகத்தில் கட்டுகளை விட்டு வெளியே வரப்போகிறார்கள் என்று நான் இன்று காலில் அறிந்து கொண்டேன் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கச்சிட பிள்ளைகளை கிறிஸ்தேசில் இருந்த சிந்தை அதற்கு மாறாக சூது வாது வேதனைகள் கோயில் யார் எழுப்பி போறா யார் உட்கார் ஆடு வருவது அருவியாறு உண்மை உண்மை பார்க்க ஆசையா இருந்து வல்லமை மகிமையும் இந்த ஆறாத ஆண்டு நான் உண்மை பார்க்கணும் உண்முடைய வல்லமை மகிமையை நான் காணணும் என்னுடைய சரீரத்தில் அது இறங்கணும் அந்த வல்லமை என்ற ஆசைதான் ஒன்றையும் பார்க்க வராது ஒரு அம்மா சொல்லுவாங்க ஆலயத்தில் வந்துட்டு நான் கண்ணை மூடினேன் என்றால் ஆலை ஆறாவது முடிந்துதான் திருவிருந்துக்கு போகும்போது ஆலை மூணு எடுக்கிறேன் மற்றபடி பிரசவம் மூடும் போது ஆனால் கண்ணை மூடி அதைத்தான் நான் தியானிக்கிறேன் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள் நம்ம இடத்துல இப்படிப்பட்டவர்கள் குறைய இருக்கிறார்கள் விருகிறேன் தேவசத்தம் செய்கிறேன் ஒரு பரிசுத்த கூட்டம் உருவாக வேண்டும் அது கரை திரை முதலானவைகள் ஒண்ணும் இல்லாமல் புழையற்றதும் மாசற்றதும் மகிமையில் உள்ள சபையமாக இருக்கும் ஆண்டவருக்கு நான் சூத்திரம் செலுத்துகிறேன் மூன்றாவதாக ஒன்று உருந்திய முதலாதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் நாம் அழைக்கப்பட்டிருப்பது கிறிஸ்துவ ஐக்கியமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவர் கிறிஸ்து ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ள மைவிதாக நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் தேவரோடு ஐக்கியமாயிருக்க முடியாத அந்த தேவன் எப்படிப்பட்டவர் உண்மை உள்ள அருமையான கற்ற பிள்ளைகளே கிறிஸ்துவ எப்படி இருக்கணும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அவரோடு கூட இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினான்காவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் பதினேழு இவர்கள் ஆட்டுக்குட்டியான இவர்கள் கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் உண்மை உட்கார வர் அவரோடு இருக்கிற எப்படி இருக்க வேண்டுமா உண்மை உள்ளவர்களாக அவரோடு கூட ஐக்கியம் உள்ள அழைத்திருக்கிற தேவன் உண்மை உள்ளவர் விரும்புகிறார்ந்தான் அதற்காகத்தான் ஜீவனை கொடுத்தார் தமக்கு முன்பாக ஒரு பரிசுத்த கூட்டத்தை ஏற்படுத்தி உருவாக்கி விடும் முடியாது நிறுத்த முடியாது அருமையான கற்றுரை தேவன் உண்மை உள்ளவர் பொய் நாம் உண்மையற்றவர்களா இருந்தாலும் அவர் உண்மையில்லாதவர்களாக இருக்க மாட்டார் அவர் சொல்லுகிறதை செய்தே நிறைவேற்றி முடிப்பார் மறந்து போகவும் மாட்டார் என்று திருவிழாக்கு சொல்லுகிறது அதற்காக ஆண்டு வரை நான் சொந்திருக்கிறேன் நான் தேவனோடு கூட இயேசுக்கு அடுத்த வலது பார்சத்துல இயேசுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதிலே உட்காரக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா உண்மை உள்ளவர்களாயிருக்கணும் அவர்கள் தான் அவரோடு கூட இருக்க முடியும் அவரோடு கூட அமர முடியும் அவர்கள் அவரோடு தான் இருப்பார்கள் நடந்தாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி தூங்குறாலும் சரி அந்த தேவனோடுதான் அவருடைய வாழ்க்கை இருக்கும் அவர்கள் இருப்பார்கள் அண்டவராகிய தேவ தாமோடு கூட இருக்கவும் தான் அனுப்புகிற இடத்திற்கு போகவும் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டார் என்று எ செய்யும் அருமையான கற்றிட பிள்ளைகளை வாழ்க்கையை நன்றாக உயிர்ந்து பார்ப்போம் வாழ்க்கையில் உண்மை இல்லாத ஜீவியம் இருக்க கூடாது என்று நான் தேவ சமூக சொல்லிக் கொள்கிறேன் உண்மை உள்ளவர்கள் கற்றிட சமத்தில் வாய் திறந்து சொல்லிவிட்டோமா கண்டிப்பா அதை அறியாமல் சொல்லிட்டேன் தெரியாமல் சொல்லிட்டேன் பதறி போய் சொல்லிட்டேன் என்று சொல்லக்கூடாது ஒரு விசை ஒன்றை சொல்லிவிட்டால் ஒன்றை ஒப்படைத்து விட்டால் அதை நாம் செய்ய கவனமாயிருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது வீட்டில எங்கும் எதுல உண்மை இருந்தார் ஒரு ஆண்டவன் ஆகியவன் மலைக்கு சீராய் மலைக்கு வருவடைத்து அவருக்குடாரத்தினை அமைக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார் அதில் நான் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட காண்பித்த மாதிரி செய்ய கவனமாயிரு என்று சொன்னார் அந்த பிரகாரமாகவே உண்மையாயிருந்தார் என்று நான் பார்க்கின்ற எவரே நிர்வாகத்தை எழுதும் போது அதிகாரம் வா எந்த உண்ற பார்க்கல கடைகளை ஜாம அனுப்பும்போது பணம் கொடுப்பாரு அவரை கணக்கு கேட்க மாட்டார்கள் அவர்களை நோட் பண்ணுவார்கள் அவர்களுக்கு எந்த நஷ்டமானது போட்டோம் அவன் எப்படி ஆ என்று அறிவதற்காக அவன் புள்ளி விவரமாக அங்கிருந்து பில்லு வாங்கி கொண்டு வந்து கணக்குள்ள கையில் ஒப்படைக்கும் போது உள்ளத்தில் நம்பிக்கை ஏற்பட்டோம் எதையும் ஒப்படைக்கலாம் என்பது எதையும் நான் நம்பிண்ட கையில் நான் கொடுக்கலாம் என்கிற நம்பிக்கை வந்துவிடும் பெல்பேல் என்று இருக்கு பாருங்க அதில் ஞானசுயாமணி வாத்தியார் என்று ஒருவருடைய கையில் தான் அவர் ஒரு வெள்ளைக்காரன் ஊர்கள் செய்தார் அவர்கள் நாட்டுக்கு திரும்புகிற நேரத்தில் உண்மையை கண்டுமையை கண்டு அந்த இடத்தின் அவர்கள் கையில் சும்மா ஃப்ரீயாக கொடுத்து விட்டார்கள் சொன்னார்கள் ஊழியர்காரர்கள் மற்றவர்கள் தேவையான பிள்ளைகள் வந்தால் அவர்களுக்கு தங்கு இடம் கொடுக்கணும் அவர்களுக்கு இதில் உள்ள அனுபவிக்கிறதுக்கு உதவி செய்யணும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வர் பேருக்குழுக்கானகின்றடீட்டிலே பணிவிடக்காரன எங்க உண்மையிலோனா இருந்தார் உண்மையுள்ளவராயிருந்தார் அசரிப்பு குடாரத்தை கெட்ட சொன்ன மாதிரி அவர் கட்டினார் ஏற்றவர் மகனாகி தாவிதன் ஏற்றவர் எங்கும் வீட்டிலே மோச உண்மையுள்ளவராக இருந்தார் எங்கு உண்மையுள்ளவராக இருந்தார் அருமையான தேவையான பிள்ளைகளை அவரோடு கூட அமருமொழியாக நம்மை கத்தர் அழைத்திருக்கின்றார் அவரோடு கூட ஐக்கியம் ஆயிருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிற தேவன் உண்மை உள்ளவர் அவரோடு கூட உண்மை அவரோடு கூட உட்காருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் உண்மையான வரக்கூடாது நாம் அவரோடு கூட அமர்முடியாக அவரோடு கூட இருக்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மற்றபடி நம்முடைய வாழ்க்கையில் உண்மை கேடு ஒன்று வராதுபடி காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வார வாழ்க்கையில் ஏற்படுகிற நஷ்டங்களுக்கு எல்லாம் பல காரணங்கள் உண்டு என்பதையே நாம் அறிய வேண்டும் நான் அடிக்கடி சொல்லுகிற கதை இதுதான் இது நடந்த ஒரு சம்பவம் ஒரு அம்மா கோடி அட பனிரெண்டு கோழி முட்டை வச்சாங்க ஆண்டவருக்கு அட வைத்தாங்க பனிரெண்டும் பொறிச்சுட்டு பனிரெண்டும் பொறிச்சு வளர்ந்து வரும்போது அவ்வளவு பட்டை குஞ்சியாக இருக்கு ஒரு ஆசை வந்து இந்த பனிரெண்டும் பெரிய கோழி ஆகி முட்டையிட்டால் முட்டை அப்புறம் பெரிய ஒரு மந்தையே ஆகிவிடுமையே கோழி முட்டை விடுற பருவத்தில் பனிரெண்டு குஞ்சு இருக்கிறது சொல்லிவிட்டு அன்று கோழி எல்லாம் கூட்டுல அடைச்சாங்க அடைச்சிட்டு அன்றைக்குதான் சொன்னாங்க இப்படி ஆண்டு வருண்டும் முட்டை விட்டு இதை அட வைத்து கொஞ்சம் வரை கேட்டோம் அப்போ ஒன்றும் இல்லை ரெண்டே கொடுத்துட்றேன் சார் அப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு ராத்திரி நத்திரிக்க போனாங்க காலையில் எலும்பி யாரும் வருத்தப்பட வேண்டாம் சம்பவம் தேவனுக்கு மகமே உண்டாவதாக இப்படி சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் எலும்பி கோடி கூட்டக்கு ஒரே ஒரு குஞ்சினிருக்கு மற்றெல்லாம் செத்து கிடக்குது ராத்திரி ஏதோ ஒரு விருவு இந்த கூடு அடைக்கிறதுக்கு முன்னாலே உள்ள இருந்திருக்குது பதினோரு குஞ்சு அது மொழி ஒரு குஞ்சுமே கடவுளுக்கு மறுநாள் பிடித்து கொண்டு ஓடி வந்தாங்க சொன்னாங்க நாம் இங்கே கோழிமைக்கு ஆடு மாடு மேய்க்கு நான் எதற்காக தேவரோடு உட்கார் முடியாத அவரோடு கூட அவருடைய வலது வாக்கு வலது பார்த்து சிங்காசனத்தில் இருக்கும் அழைத்திருக்கிறார் ஒரு நாள் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறேன் சீட்டை நான் பார்த்தேன் என்னுடைய மரணத்தின் ஓரத்தில் மரணத்துக்கு எனக்கு சில நிமிடங்கள் இருக்கிறது போல உள்ள நேரத்தில் அந்த பிரலோகத்தை நான் பார்த்தேன் ஒரு காலை உள்ள ஒரு கால வெளியே இருந்தது உள்ளிட்டி பார்க்கும்போது அங்கிருந்து அந்த கைடு பண்ணுற ஒரு ஆலை தவிர வேறு யாரும் அங்கே இருக்கவில்லை சிலர் சொல்கிறார்கள் ஒருவர் சொன்னார இப்படி இந்த அனந்தன் பாலம் பக்கத்தில் ஒரு ஜபையுடைய ஒரு ஆலயம் இருக்கிறது அங்கே ஒருவர் சொல்கிறாரா நான் மோட்சத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அதனால மோட்சத்துக்கு இதுவரைக்கும் யாரும் போகலை தெரியுமானு சொன்னார் நமக்கும் தெரியும் இதுவரைக்கும் யாரும் மோட்சத்துக்கு போகலை நபகத்துக்கும் யாரும் போகலை மோட்சம் ஒன்று இருக்கிறது என்பதை கற்ற காண்பித்தார் ஒன்று இருக்கிற குடமை எப்படிப்பட்டது என்பதை காண்பித்தார் என்றுதானே நாம் சொல்லுகின்றோம் தேவனுக்கு மயுமே அதபடி நானே உள்ளே வைத்து ஒரு தூக்கிற நேரத்தில் பின்னால் ஒருவர் தட்டி போகாது என்பது இருந்தது உள்ளே நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்காக உட்கார்வதற்கு போடுற சிங்காசனங்களை நான் பார்த்தேன் சிங்காசனத்தை பார்த்தேன் நாகப்பாம்பு தேடி என்னுடைய பிரிகிற நேரமாக இருந்தது எனக்காக ஒரு தேவனுடைய மனு சஞ்சோம் கொண்டிருந்தார் ராத்திரிக்கு சரியாக பன்னெண்டரை மணி அளவில் என்னுடைய பிரியக்கூடிய கட்டமாக இருந்தது அந்த நேரத்துல நான் அந்த மோட்சர் பார்த்தேன் தேவனோடு அமர்கிற ஒரு இடம் இருக்கின்றது அது மகாபெரிய சிங்காசம் அரியா மகாபெரிய இடம் அந்த இடத்தை அடைவதற்கு நாம் நாட வேண்டும் என்கிற வாழ்க்கை சொல்லுகிறபடினாலே ஆண்டு வரை நான் சோதனை மகி உண்டதாக அவரோடு ஐக்கியமாயிருப்பவர்கள் உண்மை உள்ளவர்கள் இதற்கென்று அழைக்கப்பட்டவர்களும் அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருந்தவர்கள் தெரிந்து கொண்டு அவர்களை அவரோடு கூட அமர்வதற்காக செலக்ட் பண்ணுகிறார் அந்த நிலைக்கு இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கூட்டத்தில் வந்து சிறந்திருக்கிறோம் எல்லாம் முடிந்து வெயிட்டிங் கால்ல உட்கார வைத்துடுவார்கள் கப்பலுக்கு போகிறவர்களே அதிலிருந்து வாகன வருளுக்கும் காத்திருந்து அந்த விதிமுறைகளை மீறாமல் வெளியே போக போகாமல் வெளியே போய் டீ குடி வரலாமல் சாப்பிட்டு வரலாமே பெர்மிஷன் கேட்டுட்டு வருவோம் என்றால் அதுக்கிடையில வாகனம் போய்விடும் அதப்படினால தேவடி பிள்ளைகளாகி நாம் இப்பொழுது அதற்கென்று அழைக்கப்பட்ட நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வரிசையில் இருக்கிறோம் உண்மையிலோர்களாக இருக்கா எல்லாத்திலும் உண்மையாளர்களாக நாம் இருக்க வேண்டும் அவரோடு கூட அமருவோம் என்று ஆண்டு விரும்புகின்றார் உண்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சில உதிமுறைகள் உண்டு சில கிருமைகளை கொடுத்திருப்பார் அதை பயன்படுத்த வேண்டும் அதில் ஒருவருக்கு ஒரு விதமான ஸ்தானங்கள் இருக்கிறது அல்லவா நமக்கு இப்போ இந்த ரசிக்க நேரத்தில் கையை தீ பிடிக்கிற அளவுக்கு அடித்து அப்படித்தான் அடிக்கணுமா அப்படிதான் அடிக்கணும் அப்படித்தான் சொல்லுகிறது கடைசி சங்கீதத்தில் ஓச உள்ள கைத்தாளத்தோடும் அதுல இருந்து என்னொரு ஸ்டெப் ஓசை உள்ள கைத்தாள வேறு பேரோசை உள்ள கைத்தாள தோடும் அடித்து கருத்தரை மகிமைப்படுத்துங்க அருமையாய் வேகமாய் உடனே எடுத்து வாசிக்கக்கூடிய அப்படி இல்லாதபடி நாம் ஏனதானிருந்தால் அது நம்ம தாளந்து சரியாக பயன்படுத்தவில்லை என்பது பொருள் பாடுவதற்கு அருமையான இன்பமான ஒன்றை ஒருவர் நோக்கி நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரன் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் தந்த நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்த அதிகாரியாக வைப்பேன் வைப்பேன் என்று கொடுத்தார் என்று நாம் காணுகின்ற பயன்படுத்துகின்றவர்கள் சிலருக்கு பணிபுடை செய்ய தாளந்திருக்கிறது அவர்கள் செய்கின்றார்கள் பார்க்கிறோம் ஒன்னு ரெண்டு பேர் அடுப்பு வகையில் இருந்து சமையல் பண்ணுகின்றார்கள் அவர்கள் அதை சொல்லுகிறார்கள் கருத்து எனக்கு கொடுத்து அதை பயன்படுத்துகிறேன் என்ன ரெண்டு தாளந்தை வாங்கினால் அருமையான கற்றடை பிள்ளைகளை கர்த்தர் தருகிற தாளந்துகளை உண்மையாக பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அவர் வந்து கணக்கு கேட்பார் நான் ஒரு கொடுத்ததை தாளந்தை என்ன பண்ணினா வரைக்கும் என்ன செய்தார் ஆற வீட்டுக்கு போயிடணும் ஒரு பிரச்சனை இல்லை யார்கிட்ட என்ன சொன்னார் என்ன சொன்னார் ஒன்று வராது பிள்ளை அப்படி அல்ல தேவன் தந்திருக்கிற தாளந்தை பயன்படுத்த வேண்டும் இல்லையாக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக பாடும் தாழ்ந்து தந்திருக்கிறாரா சத்தமாக பாடி உடைக்கானுடைய சத்தம் என்ன உடனே பாட்டு சத்தம் நல்ல எல்லோரும் சத்தம் பாட வேண்டும் சோத்திரன் சொல்லும் போது ஆமே என்கிற சத்தம் வரைக்கும் சோத்தரிக்க வேண்டும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் சோத்திர வழியிடுகிற கர்த்தரை சோத்திரம் சொல்றது மகிமைப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மை விடுவர்களாக இருக்க வேண்டும் கர்த்த நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்களிலே நாம நியமிச்சிருக்கிற நியமனங்களிலே உண்மையாயிருப்போம் இல்லாவிட்டால் எடுத்து உள்ள அருமையான பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலாண் இடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் எஜமானுடைய சந்தோஷம் அந்த தேவன் அமர்கின்ற இடம் எஜமானுடைய சந்தோஷம் எஜமான என்னன்னாலும் அனுபவித்து சந்தோஷப்பட்டோ அந்த சந்தோஷமெல்லாம் இவருக்கு கொடுக்கப்படுகின்றது கற்றாய் யேசு கிறிஸ்து அவரோடு அமரும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் அந்த தேவன் உண்மை உள்ளவர் இல்லையில அவர் உண்மையா உள்ளவர் ஆன அப்படினாலே உண்மை உள்ளவர்கள் அவரோடு கூட அமருகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அவர்களைத்தான் தம் அண்டை உட்கார வைப்பார் பரிசுத்தம் உள்ள தமக்கு முன்னாலே நிறுத்தி மற்றவர்களே அல்ல அவர் மகாபரிசு உருவாக்கியதை நிறுத்தி பார்ப்பதற்கு தமிடும் கூட அமரச் செய்வதற்காக ஒரு உண்மை உள்ள கூட்டத்தை ஆண்டு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கின்றார் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம் சிறலான ஜனங்கள் உட்கிற ஆரவார சத்தத்தை சோத்திரம் பண்ணினால் சத்தம் அப்படி வரலையே அன்று கூப்பிடுவதோடு அதாவது சோத்திரம் பண்ணும் போது தேவனை மையமைப்படுத்தும் போது அவர்கள் கொடியிருந்தா நிலை நடக்க வந்தால் கதவெல்லாம் அடிக்கிற மாதிரி அப்படி சத்தம் கட்டி அப்படி சத்தம் கட்டி இருக்கிற இடங்கள் எல்லாம் ஆடி அசைந்ததா அப்படி நான் சோத்திரம் செய்யணும் நாளைக்கு உள்ள நாளைக்கு பாத்துக்கலாம் தேவன் தருவார் இன்றைக்கு இருக்கிற சக்தியை கர்த்தற்காக பயன்படுத்திவிட வேண்டும் அதான் ஒருவர் அதிகமாய் சோத்திரம் செய்யலை இது வரைக்கும் போன வாரம் தான் உணர்த்தப்பட்டேன் ஏன் சோதனம் செய்யலை சோத்திரம் செய்தாச்சுன்னா இந்த முன்ன பல்லு ஓய்ந்துடும் சொல்லி செக்அப் பண்ணி பார்த்தேன் சோத்திரம் சோத்திரம் சொல்லும் போது இந்த ஊர் வந்து ஓய்ந்துடும் அப்ப பல்லு ஓய்ந்து வெளியே அவ்வளவு பல்லு இல்லாமல் ஆக்கி போட்டார் என்ன பண்ண முடியும் அருமையான உடைய தேவதேவனை துதைக்கிறதுனால பல்லு ஓய்ந்துவிடும் அழகிருக்கு ரொம்ப சத்தம் போட்டு நெஞ்சு வலிக்கும் இருக்கிற வரைக்கும் இருக்கிறது இருக்கிறதெல்லாம் இருக்கிறது அத்தனை வழியா அவருக்காக கொடுத்து கிடைச்சி நேரத்தில் டாடா காட்டி விட்டு ஒரு பரிசு தான் போனார் இடத்துல டாடா காட்டி விட்டு போனார் மாற்றம் வெளியே இருக்கிறவர்கிட்ட ஒரு சந்தோஷமா கேட்க ஆராதீங்க என்னுடைய டூட்டி முடிஞ்சது என்றேன் முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டே எனக்காக நாட்டு மதுதானே நான் தேவ நியமிச்சிருக்கிற அவர் நமக்கு தொந்தரவைகளை உண்மையாக பயன்படுத்தி நமக்கு எதை தந்தாரோ செல்வமோ நமக்கு பல கிப்டர்களோ அவர் தந்திருந்தாலும் அதை உண்மையாய் தந்தவருக்கு என்று பயன்படுத்துவோம் எழுப்பதால் அதான் இங்கே போது சில இங்கே கட்டாய சொல்லும் போது இவன் நான்காம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் விருப்ப என்று சொல்லாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறார்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் உண்மையாய் தொழுது கொள்கிற பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது நம்மை தொழுது இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகின்றார் நாம் ஏற ஆராதனைக்கு இயேசுவின் மூலமாக தான் நாம் ஜபம் பண்ணினாலும் இயேசுவின் தான் படைக்கின்றோம் ஏற சோத்திரங்கள் நாம் ஏறெடுக்கிற உண்ணப்பதிகள் நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் அந்த பிதாவினுடைய விருப்பத்தை அறிந்தவர் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு சோழகின்றார் தம்மை தொழுந்து இப்படிப்பட்டவர்களாக இருக்க என்று எப்படிப்பட்டவர்களாக ஆவியோடும் உண்மையோடும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் அப்படி தொழுகை செய்ய வேண்டும் ஆறாவது பெற்றோம் ஆவியில் நிறைந்து நிறைந்து சத்தம் இடம் ஆவியில் மகிழமை எல்லாரும் என்று சொன்ன போது வயதானவர்கள் முழங்கால் இருக்கிறார்கள் வயது முதிர்ந்த வாலுகளெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இவ்வளவு நான் பார்க்கிறோம் அருமையான பயன்படுத்து வித்தியாசம் என்ன என்பது கால வரும்போது நிரூபிக்கும் இல்லை அவர்கள் பூமியில் இருக்கும் போது அவன் பாடுபட்டான் பூமியில் இருக்கும்போது ஓத்தரப்பட்டான் சங்கடப்பட்ட அருமையான வாழ்க்கையில் உண்மை வேண்டும் இல்லையா இல்லையா இல்லையில பாடியில் ஆயிரத்தட்டு பிரச்சனைகள் இருக்கலாம் இருக்கிறது ஆனாலும் ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ ஆறாயிரம் இருந்தாலும் முழங்கலதான் எனக்கு இல்லையா ஆமா தேவனுக்கு மைமை உண்டாவதாக தமிழ் தொழில் துள்ளவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்ற விருப்பத்தை அறிந்த சொல்லி தந்திருக்கிறார் அவருடைய தொழில் அவையோடும் உண்மையோடும் தோல்ந்து வேண்டும் என்று விரும்புகின்றார் தம்மை தொழில் இப்படிப்பட்டவர்களாக இருக்க என்று பிதா விரும்புகின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது இல்லையில சாதாரணமாக இல்லை இது பைபக்திக்குரிய ஒரு ஆராதனை தொழுகை ஒரு பயபக்துக்குரிய ஒரு தொழுகை இது நீங்கள் மற்ற இடங்களை போல நினைக்க இது மையாகவே தேவனே பிரசன்னாயிருக்கிற இடத்துல தொழுகை செய்கிற இடம் என்பது நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் தேவனுக்கு மகிமை உண்டாது சச்சிருவமாக பலர் கண்டறிந்த இடம் எது ஆனால் இங்கே தேவன் உண்டு முச்சடியில் தரிசனமான தேவன் மோசிக்கு தரிசனமான தேவன் இந்த மனோந்தரமான இடத்துல தரிசனமாக திருபடிப்படுத்தி காண்பித்தார் ஆரம்பித்தோ அதுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வந்துவிட்டது ஆலை வேலை முடிந்த பிறகு இந்த வெளிச்சத்தை மக்கள் பிரஜாதிகளும் கண்டு ஆபிசில் சொல்லி இருக்கிறார்கள் அங்குள்ள ஜெயினால் நம்முடைய பாஸ்ட் சொல்லி கேட்டிருக்கிறார் என்னையோ உங்க இடத்துல நீங்க அங்க வந்த பிறகு வெளிச்சமா இருக்கு மக்கள் சொல்லுகிறார்களே அங்க ஒரு வெளிச்சம் இருக்குற்றால் முன்றிக்கப்பட்ட இடம் தேவனை ஆராதிக்க தேவன் தெரிந்து கொண்ட இடம் தேவன் இங்கே வருந்தரமா இருக்கும்போது தரிசனமான இடம் மறுபடினால் இங்கு வந்து தொழுது கொள்கிறவர்கள் உண்மையாய் தேவனை தொடர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையாய் கொள்ள வேண்டும் தேவன் அவரோடு ஐக்கியமாக இருக்கும் அழைத்து இருக்கிறார் மறுபடியும் அவர் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது போல நாம உண்மையுள்ளவர்களாக இருப்போம் இல்லையிலா இங்கே நம்ம மனிதர்கள் பார்க்கிற விவகாரம் யாரும் ஆராதிக்க வேண்டாம் மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்று பாட வேண்டாம் துதி சொல்வதும் வேறு வகையில பாசு துதிக்க சொல்றாரு என்று சொல்ல வேண்டாம் தேவனுக்கு எல்லாம் செய்யப்படுகிறவர்கள் கடல் சமூகத்தில் வருகிற தேவனுடைய நிமிர்ந்த முகத்தோடு மிமர்ந்த தலையோடு மலர்ந்த முகத்தோடு ஆவியில் நிறைந்து தேவனுக்கு உண்மையான ஆராதனை செய்வோம் தேவனையை ஆசீர்வதிப்பார் கிறிஸ்து இருந்த சிந்தை உங்களிலும் இருக்கட்டும் அவர் எல்லா மனிதர்கள் ஒருவருடன் அழிந்து போக விரும்பவில்லை யாரும் நரகத்துக்கு போக வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை எல்லோரும் மனதின்மை கொடப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார் இரண்டாவதாக அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் நாம் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று திருவாக்கு சொல்லப்படுகிறனால தேவனி அது தேவசுத்தம் நாம் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க என்பது தேவனுடைய சுத்தமாக சுத்தம் அவருடைய சிந்தை அவருடைய விருப்பம் என்று நாம் வெற்றிலமாக இருக்கிறோம் தேவநாயகத்தை உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவரோடு அவரோடு அமரும்படியாக நம்மை அழைத்திருக்கின்றார் அவரோடு கூட அமரக்கூடியவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அவர் சொன்னவைகளை அல்லது நாம் வாய்திலிருந்து அவர்கள சொன்னவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நமக்கு தந்திருக்கிற யார் யாருக்கு என்னென்ன கிரிப்டு கொடுத்திருக்கிறாரோ அவைகளை அவர்களை பயன்படுத்துங்கள் அவைகளை புதைத்து வைக்காதீர்கள் நமக்கு என்ன என்று எண்ணாதீர்கள் இது நம்முடைய காரியம் நம்முடைய தேவனுடைய காரியம் ரஷித்த தேவருக்கு எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்த நான் பயன்படுத்துவேன் அவர் என்னிடத்தில் கொடுத்திருக்கிறத நான் உபயோகப்படுத்துவேன் என்று உபயோகப்படுத்துங்கள் கர்த்தன் ஆசிரிப்பார் நான் தேவ சமூகத்தில் கிறிஸ்துவின் சிந்தை இருப்போம் நம்முடைய வீடு இது நம்முடைய நோக்கம் நம்முடைய சபை வளர்ச்சி அடைய வேண்டும் இந்த நிலையில் வளர வேண்டும் என்று விரும்புவோம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் வருகிற புதிய ஆத்துமாக்கள் வாரந்தோறும் சிலர் வருகின்றார்கள் பல அளவு உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் வருகிறவர்களை ஆராதனை முடிந்து புதிய முகங்களை கண்டால் போய் அவர்களை பாருங்கள் அவரோடு பேசுங்கள் பேசி அவரிடத்தில் கேளுங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அது என்ன பாசம் பார்க்கணுமா என்னெல்லாம் கேளுங்கள் உங்களுக்கு அட்ரெஸ்ஸை கொடுங்கள் என்று வாருங்கள் சாப்பிட்டு விட்டு போகலாம் இந்த பிரகாரம் அன்பை மக்களுக்கு காண்பிப்போம் யாரோ வந்து காலம் முகத்தை திருப்பி விட்டு என்றால் அந்த மக்கள் மறுவாரம் வருவதற்கு யோசிப்பார்கள் அவங்க மக்கள் யாரும் நம்ம கண்டுகொள்ள மாட்டேங்கிறார்கள் என்று ஒதுங்கி போவார்கள் நீங்கள் தேவனுடைய மனிதர்களுக்கு புடைக்கி வரைக்கும் அந்த வேலை செய்தால் அப்போ தேவனுடைய மனிதர்கள் பார்த்துக் கொள்வார்கள் இந்த பிரகாரம் செய்யுங்கள் வருகிற புதிய ஆத்மாக்களை சந்தியுங்கள் அவர்களுடைய பேசுங்கள் அவருடைய பிரச்சனைகளை அவரித்து அறியுங்கள் அறிந்து அவருடைய அட்ரஸை ஃபோன் நம்பரை வாங்கி ஊழியர் காலத்தில் ஒப்படையுங்கள் இங்கே ஜம உதைக்கு ஒரு பெட்டி வைத்திருந்தது அதில் நீங்கள் வருகிறவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் எழுதி போடலாம் என்று சொல்லிக் கொடுங்கள் இந்த பிரகாரம் செய்யுங்கள் நாம் கிறிஸ்தனுடைய அன்பை பெருக்குவோம் கிறிஸ்தனுடைய சிந்தையை நாம் பெருக்குவோம் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய மூன்று பார் இருநூற்றி நாற்பத்தி சானல் கரை ஷாலே நகர் அனந்தன் நகர் ஆசாரி போஸ்ட் நாகர்கோவில் ஆறு கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்யம் நான்கு ஆறு ஐந்து இரண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமா